الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وما هو رب العالمين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله رب العزه تبارك وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانكحوا الايام منكم من الصالحين من عبادكم وايمانكم فضل الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم النكاح من سنتي وقال ايضا حبيبنا محمد صلى الله عليه وسلم تناكحو وتنالدوا وتكاثم تني بحاجه بكم الهمم يوم القيامه ولو بالذره அம்மாறுக்கூடிய நீரத்தோடு அமர்ந்திருக்கும் அங்காமி கண்ணடிய நம்மை படைத்தவன் நம்மை பரிபாலித்துகிறவன் நம் சகல சேவைகளை நிறைவேற்றி தருகிறார் இவ்வுலகில் நல்லவர்களுடைய பட்டியலில் இடம் பெறுகிற ஒரு சூழலை நாம் அனைவரும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அந்தமான் செல்லுற தேவைகளை செய்ய வேண்டாமே அன்புடன் தடுத்து இருக்கிறானோ செயற்பாடுகள் நாளை வறுமையில் நம்மை நரவற்றில் கொண்டு போய் தள்ளி விடும் என அல்லாவுடைய அவர்களுடைய பொன்மொழிகளும் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றனவோ அவைகளில் இருந்து நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் செயல்பாடுகள் இருந்து அல்லாவுக்கு மாற்றமான அல்லாவுடைய மொத்தம் கண்டு தராத செயல்பாடுகள் நம்மை நான் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்னையும் உங்களை மசியை செய்து கொள்கிறேன் அருமைப்ரி அல்லாவுக்கு என்ன தெ அமலர் என்னால் எனவே நிறைவேற்ற நியந்து வைக்கப்பட முடியுமான ஹஜிக்குரிய தயாரிப்புகளை செய்யப்பட முடியுமான மாதமாக இஸ்லாம் காட்டி நம்முடைய நாட்டில் இருந்து எந்தெந்த நபர்களுக்கு ஆண்களுக்கு ஹஜை செய்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதோ அனுமதி கிடைக்கப் பெற்றிருக்கிறதோ அவர்கள் இப்போது இருந்தே ஹஜுடைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் ஹஜ் என்றாமல் நிறைவேற்றப்பட போகிற அந்த இடம் மிக புனித தூள் அந்த புனிதமான கண்ணியம் கௌரவம் என்னவோ என்னென்ன அமல்கள் கிரிகைகள் எவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை என்னிடத்தில் இந்த பாரமாக பெற்றுக் கொள்ளுங்கள் என அல்லாவுடைய சொல்லியிருக்கிறார் என்னையார்களே பொது அவருடைய நாட்டினுடைய இலங்கை நாட்டினுடைய நிலைபாட்டை பொறுத்தவரை செவ்வாறு மாதம் வந்ததும் அநேகமானவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு தன்னுடைய ஆண்கள் பெண்கள் என்ற தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளோ அல்லது தன்னுடைய பொறுப்பு விழுக்கிறவர்களுக்கோ திருமணம் செய்து வைக்கிற ஒரு நம்முடைய நாட்டின் அநேகமான இடங்களில் இருக்குகிறது என்பதை பார்த்துகிறோம் அய்யாவியா உதவிகள் சொல்கிறார்கள் என்னை திருமணம் செய்தார்கள் என்னை விட நதியவர்களுக்கு மிக இந்துகரமான சந்தோஷமான ஒரு மனைவியாக இருந்து சந்தோஷமாக கேட்டுகிறார்கள் இதை கூட ியல் ரீதியான அவர் என்னுடைய சமூகத்தினர்கள் நாளை வருணையில் கூடுதலாக இருக்கிறார்கள் என நான் சந்தோஷமடைவேன் என்ற கருத்தையும் அல்ல உடைய அவங்களை சொல்லித் தந்திருக்கிறார் زي عبد الدين that his இவர்கள் யாரில்லாத பொழுது தன்னை பெற்றடைந்த தன்னுடைய பாப்பாவினுடைய சகோதரர்கள் சம்பந்த ஒருவர் இல்லாமல் நிகாக் என்பது செல்லும்படியாக மாட்டார் செயல்படுத்தப்படுகிறேன் ஆனால் நாம் வைத்துக் கொள்கிறோம் நிகாக நடந்தது இவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மர வருடங்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள் வாழ்க்கையில் பல்வகையான பிரச்சனைகள் பல்வகையான இன்பங்கள் என்பது இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்தி என்ற அந்த உண்மை விளங்க வருகிறார் இதில் இன்னும் ஒரு பயங்கரமான நிலைப்பாடுதான் நம்ம சிலர்கள் ஏற்றுக் பிறகு அந்த தரப்புகிற வளர்ப்பதற்கு எடுத்துகிற தன்னுடைய பெயரை அந்த பேர்தான் மாற்றிக் கொள்கிற நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற சோதனை என் குழந்தை திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறவரை குறுப்பாக இருந்து செலவுகளை செய்திருக்கு தன்னுடைய கடமையை உணர்ந்து அவர் அந்த வளர்த்திருக்குகிறவர் எனவே இந்த தட்டெடுத்த வாப்பா இந்த போல் ஆக்கப்பட்டு அவர் திருமணம் செய்து வைக்கிறார் இஸ்லாம் சொல்லுகிறது தட்டெடுத்த தந்தைக்கு செய்து கொடுக்க முடியுமான எந்த விதமான அதிகாரமும் இல்லை எந்த அளவுக்கு நிலையே செல்லும் அவர்களும் ஒரு பிள்ளைகள் சின்னத்தில் சின்ன வயதிலிருந்தே வரத்திருக்கிறார்கள் செய்தி கூடிய யாரை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரு கொண்டுதான் அந்த பிள்ளைகள் அழைக்கப்பட வேண்டும் ஒரு காலமும் பெற்றெடுத்த வாப்பாவாக மாற முடியாது பெற்றே பெயர் அடையுங்கள் நியாயமான செயல்பாடாக இருக்கிறது அல்லாஹு நல்ல இறந்துகிறவரை நாம் முகம் மகனே என்றுதான் அழைத்தோம் அதற்கு பிறகுதான் அதை மாற்றி செய்தி முன் என்று கூப்பிட ஆரம்பித்தோம் அல்லாஹு நெல்லரியார்களே இந்த நிலைப்பாடு இந்த தட்டது என்ற செயல்பாடு அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் அந்த ஏற்பாடு எப்படி இருந்தது அந்த பெண்ணை அவர்கள் தலா விட்டு அந்த பெண்ணுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நெய்ணா முகமது அவர்களுக்கு அந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார் உங்களுக்கு நாம் திருமணம் செய்து தந்தோமே இந்த உமட்டு தத்தெடுத்த தந்தைக்கு அந்த தத்தெடுத்த அந்த உடித்த பெண் மகரமியத்தான பெண்ணாக ஆக மாட்டார் தெரி <laughs> தெரிந்து கல்யாணம் முடித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் அந்த பெண் சட்ட ரீதியாக தன்னுடைய விவாகரத்து பெறாத நிலையில் இந்த பெண்ணை இன்னொரு ஆணுக்கு திருமணம் முடிக்காத பெண் என்று ஏமாற்றி கல்யாணம் முடித்து கொடுக்கிறார்கள் அதாவது நிலையாங்களே இப்பேற்பட்ட ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிற ஒரு பெண்ணை என்ன சொல்கிறது இன்னொரு ஆடவன் முடிக்க முடியாது ஆனால் நம்முடைய சமூகத்தில் இப்பேற்பட்ட ஈழச் செயல்கள் அசிங்கமான செயல்கள் நடந்தேன் இருக்குகிறது வாழ்க்கை அங்க சுகமாக இன்பமாக இல்ல காரணம் திருமணம் என்பது ஆரம்பமே அங்கே நினைக்கப்பட்ட நிலையில் அங்கே திருமணம் நடத்தப்படுகிறது மறுமணம் செய்கிறார்கள் இரண்டாவது திருமணம் செய்கிறார்கள் அந்த இரண்டாவது திருமணத்தின் போது அங்கே கேள்விகள் முன்கூட்டியே இவர் திருமணம் செய்தவரா முன்னால் நான் திருமணம் செய்தவன் அல்ல இரண்டாவது அவசியம் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் கொடுத்த மகளை உங்களுக்கு கிடையாது மகளாக கொடுக்கப்படுகிறது இத்தனை பெண் பெ மனைவிக்கு மோசடி செய்கிறவனாக இருந்தால் அந்த பெண்ணை எப்படி முழுமையாக தனக்கு ஆக்கிக் கொள்ள முடியும் சௌதன் இந்த பெண்ணால் தனியார் முறையில் நடக்க முடியவில்லை அதாவது இல்லை யாரே எனவே திருமணம் என்பது ஒரு புனிதமான குடும்ப வாழ்க்கை என்பது இன்பத்தை செயல்படுத்தப்பட்ட திருமணத்தினுடைய விவரம்தான் குடும்ப வாழ்க்கையில் இணைந்ததற்கு பிறகு அவர்கள் பல்வகையான சோதனைகளுக்கும் பல்வகையான வேதனைகளுக்கும் முகப்படுத்துகிறார்கள் பிள்ளைகள் உங்களுடைய திருமணங்களும் மிக மிக யோசனை செயல்படுத்துங்கள் சகோதரே ஒரு பத்திர திருமணத்துக்குரிய பதிவை கேட்கிறார்கள் அந்த பத்திலுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நடத்த போகிற இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய வழி சரியா இருக்கிறாரா பெண்களுக்கு வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இதுபோன்றதான் நிகாவுடைய பதிவாளர்களை மிக அன்புடன் பேட்டிக் திருமணத்துக்குரிய பதிவு செய்யுங்கள் என்று வருகிற பொழுது அங்கே நிகாவுடைய பதிவாளர்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் நடந்தமூகத்தில் நம்புகிறார் என்பது மோசடிக்குள்ளாக்கப்படக் கூடாது அந்த அந்த அமானு கோசடிக்குள்ளாக்கப்படுவோ அவரது வாழ்க்கையில் இன்பத்தை காண முடியாது அந்நிய தனக்கு ஹராமான பெண்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் இதுபோன்ற தனக்கீன ஒரு கணவன் இருக்கிற பல பெண்கள் அந்நிய ஆடவர்களுடன் ஹராமான தொடர்பில் இருக்கிறார்கள் அனுமதிக்கலாம் சமூகத்துடைய சூழலை பார்க்கிற பொழுது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பெண்களும் ஆண்களும் இன்னும் குடும்ப வாழ்க்கையில் பெரிய சொன்னால் வெக்கம் என்ற நிலமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு தொம்மைகள் வாழ்வதை போன்றதால் அந்த அனுபவிக்க முடியாத சூழலே அவர்கள் மரணமடைந்து விடுவார்கள் இப்பேற்பட்ட மோசடிகள் பொதுவாக மனைவி என்று இஸ்லாம் சொல்லார்கள் தன்னுடைய கணவன் தன்னை திட்டும் வெளியூர்களுக்கு தென்னிருக்கு அந்த கணவனுடைய பொருளாதாரத்தை அந்த பெண்மணி பாதுகாப்பவராக இருப்பார் உலகத்தில் என்ன நடக்குது பொருளாதார பொருட்கள் வாங்கல்கள் கூடியதன் காரணமாக பெயரை எழுந்து கொள்கிறான் கூட இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு பணம் எடுத்துக் பல பெண்களும் தன்னுடைய கணவன்மாரிய பொருளாதாரங்களை சூறையாடி என்ற மோசடி செய்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றனர் தன்னுடைய கணவனுடைய பொருளை பாதுகாக்க வேண்டும் என்று மனைவிக்குரிய அடையாளம் கூறிய கலியாறலே கலாத்து விட்டு விடுகிறார்கள் அந்த பெண்ணுக்குரிய அக்கை சுரங்கியதற்கு பிறகு நிலையார்களே கருவேற்பிள்ளையை சுவைத்து துப்பு அதைப் போன்று துப்பி விடுகிறார்கள் சமூகத்தில் குடும்ப வாழ்க்கையில் மோதடிகளும் இடம் தருவதன் காரணமாகதான் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் இன்பம் இல்லாம சந்தோஷம் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி ஏச மனைவி கணவனை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வழிபடாத ஒரு நிலைமை காரணம் அடிப்படை என்பது அடிப்படை என்பது இஸ்லாமிற்கு மாற்றமான இணைவாக அல்லது இணைந்ததற்கு பிறகு ஒரு ஒரு நிறைவேற்ற முடியாத நிறைவேற்றாத நிலைமை செய்யாதீர்கள் உங்களுக்குள்ளே உங்களுடைய அமைப்பில் இருக்கிற மாநிலங்களுக்கும் நீங்கள் மோசடி செய்துவிடாதீர்கள் திருமணமாக நேரடியாக எனவே குடும்ப வாழ்க்கை என்பது மிக புனிதத்துவம் வாய்ந்த சகோதரர்களே அந்த புனிதத்துவத்தை நாம் தான் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த புனிதத்துவத்திற்கு களங்கள் ஏற்படாத ஒரு நிலைமையை நாம் தான் ஏற்படுத்திக் வேண்டும் எனவே வளருகிற திருமண வேண்டும் என்பதை மிக அன்புடன் பேட்டிக் கொள்கிறேன் குடும்ப வாழ்க்கையிலும் சிக்கல்கள் உள்ளங்களில் ஒரு அன்பையும் பண்பையும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்புள்ள ஒரு கணவனாக மனைவியாக வாழ்கிற வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவான